ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணமுதிரா கிருஷ்ணா நம உனாத்மாத்மோ ஆத்வரி புராத்மன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியானத்துக்கு பகிரங்க சாதனமாக கர்மயோகத்தை உபதேசம் பண்ணினார் ஆனால் தியானம் பண்ணுற சமயத்திலேயோ அல்லது தியானத்துக்குரிய ஞானத்தை பெற போதோ கர்மத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம கர்மத்தை அடியோட விடலாம்கிறதுக்கான உபாயத்தையும் சொன்னார் அதுக்கு அடையாளம் என்ன நம்மளுடைய மனசு எவ்வளோ தூரம் பக்குவம் அடைந்துருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி என்னங்கிறதத்தான் நாலாவது ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணார் இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துலையும் ஆறாவது ஸ்லோகத்துலேயும் முக்கியமான இன்னொரு உபாயத்தை சொல்கிறார் அதாவது ஆத்ம விஸ்வாசம் புருஷார்த்தம் ரெண்டு விஷயம் அதாவது தன்னிடத்தில் தனக்கு நம்பிக்கை இருக்கணும் தன்னுடைய முயற்சி ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா நிச்சயமாக நான் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் ஐ கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அதை செய்யணுங்கிறாரு ஆத்மனா ஆத்மானம் உத்தரேத் நீ தான் இந்த பிறப்பு இறப்பு துன்பத்திலிருந்து உய்வித்து கொள்ள வேண்டும் கரையேற்றிக்கொள்ள வேண்டும் ஆத்மனான்னு சொன்னால் தன்னால் அப்படின்னு அர்த்தம் இந்த ரிஃப்ளக்சிவ் புரோனம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இது ஆத்மனான்னு சொன்னால் தன்னால் ஆத்மானம் தன்னை கரையேற்றி கொள்ள வேண்டும் தானே தன்னை கரையேற்றிக்கொள்ள வேண்டும் என்று பொருள் அதுக்கு என்ன வழி எது பண்ணணுங்கிறத பின்னால் சொல்ல போகிறார் அதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா ஒரு ஒருத்தரும் தான் காப்பாற்றிக்கணும் கரையேற்றிக்கணும் ஆனால் ஒரு நாளும் தன்னை தாழ்த்திக்கக்கூடாது தன்னை கீழ்நிலையில் கொண்டு போகக்கூடாது நான் ஆத்மானம் அவசாத ஏத் ஒருபொழுதும் தன்னைத்தானே கீழ்நிலைக்கு செல்லும்படி பண்ணக்கூடாது இதனுடைய பொருள் என்னென்னா நீ தான் உன்னை சம்சாரத்திலேருந்து ஊயத்து கொள்ளணும் சம்சாரத்தில் உன்னை தள்ளிக்காது நீயே போய் ப்ராப்ளத்தையெல்லாம் உண்மைன்னு நினச்சி நம்பி ஏமாந்து போகாது இந்த உலகத்தில் இன்பமும் துன்பமும் உண்மையில்லை அது ஒரு மாயத்தோற்றம் அது நிலையில்லாதது ஆகவே இன்பத்திலும் துன்பத்திலும் அதை உண்மை என்று கருதி அதோடு உன்னை இணைத்து கொள்ள வேண்டாம் என்பது உள்ளார்ந்த பொருள் ஆகவே தன்னை தானே சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றிக்கொள்ள வேண்டும் தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடாது தாழ்த்தி கொள்ளக்கூடாது ஆக தாழ்த்தி கொள்ளக்கூடாதுங்கிறது தாழ்வு மனப்பான்மையை குறிக்கலை என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது உன்னை நீயே தாழ்த்திக்காதுன்னு சொன்னால் அந்த அர்த்தமும் நம்ம சொல்லிக்கலாம் என்னால் எல்லாம் இதெல்லாம் முடியாது நான் இந்த உலகத்தை உண்மையுதான் நம்ப முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதாவது நீ இருக்கிறாய் என்பது உனக்கு உண்மையாக தென்படுகிறது அதில் ஒன்றும் சந்தேகம் ஆனால் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உண்மையு நினச்சி உன்னை நீ ரொம்ப துன்பப்படுத்திக்கிற வருத்தப்படுத்திக்கிற எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிற போது இல்லாத ஒரு விஷயத்துக்கோ ஏதோ ஒரு துக்கத்தை குறிச்சோ நீயே துக்கத்தை வரவழிச்சிக்கிறாய் இப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கணுதில்ல ஆக தன்னைத்தானே ஒருவன் கரையேற்றிக்கொள்ள வேண்டும் தன்னைத்தான் ஒருபொழுதும் சம்சாரத்தில் உழலும்படி செய்துவிடக்கூடாது சரி தன்னைத்தானே காப்பாத்திருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் உடம்பையும் மனசையும் யார் கட்டுப்படுத்திக்கிறானோ அவன் தான் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறான்னு அடுத்த லைன்லையும் அதுக்கடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறார் ஆத்ம ஹியாத்மனோ பந்துஹு ஆத்மனஹா பந்துஹு ஆத்மா ஏவ அர்த்தம் அதாவது தனக்கு நண்பன் தனக்கு உறவினன் தான் நமக்கு யாரும் வெளியிலிருந்து எல்லா உதவியும் செஞ்சாலும் கூட நம்முடைய முயற்சி ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் எவ்வளவு சொன்னாலும் நாம் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழணுங்கிறது நம்மகிட்ட தான் இருக்குது இந்த இடத்துல ஆத்மனகா பந்துஹு ஆத்மான்னு சொன்னால் தன்னுடைய உறவினன் ஆத்மான்னு சொன்னால் இந்த இடத்துல காரிய கரண சங்காதம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இதை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம்னா தர்மசாஸ்திரப்படி வாழ்ந்து ஈஸ்வர பக்தியோடு இருந்து தர்ம நியமங்களை எல்லாம் கடைப்பிடித்தோம்னா நம்ம உடம்பு மனசு நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும் நல்ல உடற்பயிற்சி பண்ணினோன்னு வச்சுக்கோங்க மனசே நமக்குண்டாகிடு நம்முடைய உடம்பு நமக்கு பொருத்தமாக அமையணும் ஃபிட்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆக இந்த உடம்பையும் மனசையும் சரியாக வச்சுக்கிட்டால் அது நமக்கு உறவினனாக இருக்கும் உடம்பை சரியாக வச்சுக்காம மனசு போனபடி வாழ்ந்தோமான உடம்பே நமக்கு பகைவனாக மாறிடும் ஆக உடலையும் உள்ளத்தையும் நன்றாக பண்படுத்தி முக்கியம் அப்படி இருந்தால் தான் உன்னை கரையேற்றிக்க முடியும்னு அர்த்தம் ஆத்மனகா ரிப்புஹு ஆத்மைவ ஆத்மாவுக்கு அதாவது உனக்கு பகைவனும் நீயே தான் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு என்னிடத்துல கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய ஆத்மவன் உடம்பும் மனசும் தான் உனக்கு சத்ரு இந்த இடத்துல ரிப்புஹுன்னா எதிரி பகைவன் அர்த்தம் அதை அடுத்த ஸ்லோகத்திலையும் விலைக்கு தான் சொல்ல போகிறார் இதை அதை நம்ம தெளிவாக அங்கே பார்க்கலாம் ஆ ஆத்மனஹா ரிப்புஹு ஆத்மா ஆத்மாவுக்கு பகைவன் ஆத்மாதான் ஆத்மானா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா அதுக்கு ஆத்மாதான் பகைவன் சொன்னால் உடம்பு மனசு புத்தி ஆக இந்த ஜீவாத்மாவுக்கு பகைவனாக இருப்பதும் இந்த உடம்பு மனசு தான் இந்த ஜீவாத்மாவுக்கு நண்பனாக உறவினனாக இருப்பதும் இந்த உடம்பு மனசு தான் இங்கே அதை கட்டுப்படுத்தணுங்கிற விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் அதை நாளைக்கு நாம் படித்து அர்த்தம் தெரிஞ்சுப்போம்